प्रपन्न पाणये कृष्णाय दुहे ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதாஹே நம விய காமா சர்வன் புமாச்சர்த்தோ நரங்க சிமவான் ஸ்திரத்த பூர் புண்டர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் யகா புமான் எந்த மனிதன் சர்வான் காமான் விகாய எல்லா ஆசைகளையும் அறவே நீக்கிவிட்டு நிஸ்பிருகா நிஸ்பிருகான்னு சொன்னால் கொஞ்சம் கூட மறுபடியும் இப்ப நிறைய நம்மெல்லாம் வாழ்க்கையில் விடுவோம் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாத்தையும் பிடிச்சிப்போம் அப்படி இல்லை கொஞ்சம் கூட மறுபடியும் அதில் ஈடுபடாமல் ஏன்னா உண்மையை புரிஞ்சுதான் இவன் விடுறான் முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் பிரஜகாதி மனசுல இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் அறவே நீக்கிவிட்டு ஆரம்பிச்சார் இங்க அப்படியே அழகா முடிக்கிற சர்வான் காமான் காமான் எஸ் சர்வான் சரதி சிறிதும் ஆசை இல்லாதவனாக சஞ்சரிக்கிறான் அவனுக்கு இருக்கிற ஆனந்தத்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது ஏன்னா ஞானத்தினால மனசில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை சொற்களால் வர்ணனை செய்ய முடியாது தாய்மானவர் சொன்ன மாதிரி ஆனாலும் இதன் பெருமை யார் சொல்வார் அது அது ஆவர் அதுவே சொல்லும்னு சொல்லுவார் அந்த மாதிரி சிறிதளவும் மனசில் ஆசை இல்லை நிர்மமகா நிர்மமகான்னு சொன்னால் என்னுடையதுங்கிற எண்ணம் எதுவும் கிடையாது அதாவது ல்லாத பொரு ஆசைப்படுறதும் கிடையாது இருக்கிற பொருள் அது என்னுடையதுங்கிற பற்றும் கிடையாதுன்னு அர்த்தம் ஆசையும் இல்லை பற்றும் இல்லை நிரகங்காரகா என்னுடையதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது மாத்திரம் கிடையாது இந்த நான் அதுக்கப்புறம் என்னுடையது எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் அஜானிக்குத்தான் அறியாமையில் இருக்கிறவனுக்குத்தான் தன்னுணர்வு இருக்கும் என்னுடையதுங்கிற அபிமானம் இருக்கும் இன்னும் வாழ்க்கையில் இதெல்லாம் அடையணுங்கிற ஆசை இருக்கும் இவனுக்கு தெளிவான ஆத்மா பத்தின அறிவு இருக்கிற காரணத்தினால இவனுக்கு நான் என்கின்ற எண்ணத்துக்கும் முக்கியம் கிடையாது பாரதியார் சொல்றார் நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான் ஞான சுடர்வானில் செல்லுவோன் நான் பாடுவார் ஆக இந்த நான்கிறது ஒரு பொய்யானது அதை நடத்தின் இருக்கோம் இந்த நான்கிறது எவ்வளவு அறிவோட இந்த நான்கிறத தர்மமான முறையில உலக வாழ்க்கையில் அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் நான் என்பதும் கூட உண்மையானது அல்லங்கிற தெளிவான ஒரு அறிவோடு இருக்கான் தூக்கத்தில் நான்கிறது காணாமல் போயிடுறதுங்கிறதான் உதாரணம் நமக்கு அனுபவ பிரமாணம் தூக்கத்தில் நான்கிற எண்ணமோ என்னுடையதுங்கிற எண்ணமோ எனக்கு அது வேணும் இது கிடையாது முழிச்சதுக்கு பிறகுதான் நான் இப்படிப்பட்டவன் என்னுடையது இது எனக்கு இதெல்லாம் உகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வருது ஆக இந்த உண்மையை விழிப்பு நிலையில் நல்லா புரிஞ்சிருந்தவனுக்கு எனக்கு அது வேணும் இது என்னுடையதுங்கிற எண்ணமோ நான்கு தன்னுணர்வோ எதுவும் முக்கியமானதாக இல்லை அப்புறம் அவனுக்கு எப்படி இருக்கும் அறிவோட இருக்கிறவனுடைய வாழ்க்கையை பத்தி வர்ணிக்கவே முடியாது அவன் எப்பவும் சாந்தமா இருக்கான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஜீவன் முக்தி என்று சொல்றது வழக்கம் அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கான் ஜீவன் வாழ்ந்து கொண்டே இருக்கான் ஆனா அதே சமயம் இந்த தன்னுணர்வு உலக வாழ்க்கை இதுல இருக்கிற இன்பத் துன்பங்கள் இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவனாக இருக்கான்னு அர்த்தம் அஜானி ஜீவன் பத்தகா வாழ்ந்து கொண்டு பந்தப்பற்றுன்றிருக்கான் இவன் உடம்புல இருந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இந்த உடல் வாழ்க்கையில பந்தப்படாதவனாக இருக்கான் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுன்னார் திருவள்ளுவர் பந்தம்னா என்ன மோட்சம்னா என்னங்கிற உண்மையை தெரிஞ்சு இந்த வாழ்க்கையை புரிந்து துறந்தவர்களுடைய பெருமையை உடையது இந்த உலகம்னர் ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஞானி ஆசைகள் அற்றவனாக எல்லா ஆசைகளையும் அறவே நீக்கியவனாக யான் எனது என்னும் செருக்கு இல்லாதவனாக ஆழமான மனவீதியுடையவனாக இந்த உலகிலே விளங்குகிறான் அவனே ஸ்தித பிரஜன் சொல்லியிருக்கார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் விதேக முக்தியை பற்றி போறார் அதை நாளைக்கு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து